الحمد لله الحمد لله نحمده ونستعله ونستغفره ونعوذ بالله فنعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا نذل له ومن يذله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له اللهم يا غنا ومولانا محمدا نحله ورسوله الله دع فقال الله تعالى في محكم التنزيل ذاذا اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَهَ رَيْثَ الثَّادِ فِي الضَّرِّ وَالْبَشَرِ بِمَا كَذَبَتْ أَيْدِي النَّاسِ مَا كَذَبَتْ أَيْدِي النَّاسِ لِيُضِيقَ ضَغًا الَّذِي يَعْمَلُونَ عَلَّهُمْ يَرْهَقُوهُ صدق <تصفيق> الله العظيم الأبي حريرة رضي الله عنه خاضر قال رسول الله صلى الله عليه وسلم إنكم لتبوتون كما تنامون وتبعتون كما تشطي فيهون وتحاسبون بما تأملون ثم إنها لَجَنَّةٌ أَبَدًا أَوْ لَنَارٌ أَبَدًا وقال أيضا إن الرجل لا يحرم قصر بختيئة يعملها أو كما قال عليه الصلاة والسلام على ما تسعر لعلى نظر نهاية الثلاثة يوم ما هي قروا أن الله جل سعره وتعالى عبد الله மேலும் ஈலக தலைவர் நபிமார்கள் ரசூல்மார்களுடைய வருகைக்கு முற்றுப்புள்ளியாக வந்து சென்ற செய்யதும் சவுனின் தாக்கு மதீனா கதவத்தை ரசூலும் பாகு சென்னம்பாகு வரை இவர் செல்லம் அன்னவர்கள் மீதும் அந்நபர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றியது மாத்திரமல்லாமல் எத்தி வைத்து ஒப்படைத்து சென்ற கண்ணியமான தவற தாவியல் செய்யாமனால் வரும் வரை வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹின் சலாக்கும் அல்லாஹுவின் சலாமும் உண்டாவதா கண்ணியத்துக்குரிய நண்பார் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு சஹானா நமக்கு அமானிதமாக அமானிதமாக நம்மிடம் ஒப்படைத்திருக்கும் கால வாழ்க்கையில் அட்டளையை பேணி வந்த அவர்கள் எவ்வாறு செயல்படுத்தி காட்டினார்களோ அந்த வழிமுறைகளை எடுத்து நடக்கக்கூடிய சாலிகான மக்களாக முத்தமிங்களாக வாழ்வதற்கு முதல் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசீகத் நல்லுபதேசம் புரிந்து கொள்கிறேன் மேலான கண்ணி இருக்கக்கூடிய என் அன்பா இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ரெண்டு வழிமுறைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார் வழிமுறைகள் அல்லாஹையை நவியவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கக்கூடிய நன்றியுள்ளவராக வாழ்வது அடுத்து அல்லாஹுடைய கட்டளையை புறக்கணித்து நவியவர்களுடைய வாழ்க்கையை புறக்கணித்து நன்றியற்றவர்களாக வாழ்வது நிரானவர்களே அல்லாஹின் நல்லே ஒரு மனிதன் தனது வாழ்க்கையை நன்றி கூறிய வாழ்க்கையாக வாங்குவானோடைய செல்லாட்டிய விதத்தில் தனது வாழ்க்கையை அழைப்பார்களோ நிச்சயமாக சத்தியமாக அந்த கட்டளைகளை நிச்சயமாக வரலாறையும் படிங்க நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்தால் நிச்சயம் ஒரு பொழுதும் கஷ்டங்களையோ சிரமங்களையோ தோல்வியையோ அந்த மனிதனுக்கு அல்லா நம்ம அல்லாஹால் கூட்டத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பான நிரான கண்டியத்துக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடையார்களே ஒரு மனிதன் நன்றியுள்ளவனாக வாழுவதற்கு இஸ்லாம் பழி வழிகாட்டை தெரிவித்திருக்கின்ற ஒன்று சந்தோஷமான தர்ணங்களில் எவ்வாறு வாழ வேண்டும் இன்னும் ஒன்று சட்டமான சிரமமான நெருக்கடியான உரிமைகள் இழக்கக்கூடிய சிரமமான சட்டங்களில் வேண்டும் என்று ரெண்டு விடத்தையும் அல்லாஹ் நிறைய தெளிவாக நல்ல சமூகத்தில் கவலையான செய்திதான் மறுக்க முடியாத ஒன்றுதான் அது தனி மனிதனுடைய வாழ்க்கை தொடக்க சமூகத்துடைய வாழ்க்கை வரையில் பல இன்னல்களுக்கு பல சிரமங்களுக்கு பல துன்பங்களுக்கு நாளாந்த நிமிடத்துக்கு நிமிடம் நாம் ஒரு நெருக்கடியின் பக்கம் செல்லக்கூடிய ஒரு கவலையான காட்சியை தான் காணுகிறோம் நபல் வாழ்க்கை மட்டுமல்ல அல்லது இந்த வானத்தை எந்த பூமியை எந்த கடலை எந்த எந்த விடயங்களை எல்லாம் நமக்கும் எங்களுடைய பண்பிடைக்காக படைத்தாலும் எங்களுடைய புரோஜனத்துக்காக படைத்தாலும் அந்த கடல்கள் சுனாவியாக எங்களுக்காக படைத்த படைப்பினங்கள் மூலமாக கூட இந்த நாம் உலகாவிய ரீதியில் தனிப்பட்ட ரீதியில் மீனானவர்களே அன்பானவர்களே பலத்த பிரச்சனையோட சிரமங்களோட கவலைகளோட வாழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தர்ணகமாகும் வெளியுலகம் மட்டுமல்ல தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக் கொள்ளுங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் தெரியும் முதல் கிபிலாவாக இருந்த அந்த மஸிது அந்த ஜெருசலம் இன்று யூதர்களுடைய முழு உலகத்துக்கும் பிரபந்தம் செய்யப்பட்டது மீதான கண்ணை சிரமங்களுடைய தருணத்தில் பிரச்சனைகளுடைய தருணத்தில் அது என்ன பிரச்சனையாக இருக்கலாம் மனதுடைய கவலையா தொழில் பிரச்சனையா குடும்ப பிரச்சனையா படிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையா மேலானவர்களே அன்பவர்களே அல்லாஹுவின் நல்லா முதலாவது படித்து தருகின்ற பாடல் தடுப்பதற்கு வெளியாகுவதற்கு யோசிப்பதற்கு முன்னால் முஸ்லீம்கள் அல்லாஹுவை ஏற்றவர்கள் செய்ய வேண்டிய முதல் கடவுள் பிரச்சினையை தடுப்பதல்ல பிரச்சினையில் இருந்து வெளியாகுவதல்ல முதல் தருணம் ஒரு முக்மீரை பொறுத்தவரையில் ஏன் இந்த பிரச்சனை வருகின்றது என்று சிந்தித்து அமைத்துக் கொள்வது மிக முக்கிய கட்டாயமேலானவர்கள் உமர்வதா அவனுடைய விழாவல் மிகப்பெரிய பஞ்சம் உலமாக்கல் அந்த பஞ்சத்துடைய காலத்துக்கு பெயர் வைத்தார்கள் ஆமாதா என்றால் சாம்பல் உணமாக்கள் கூறுகிறார்கள் நிறத்தை மாற்றி விட்டது நிறமாக மாறினார்கள் ஒரு ஆடு அழிக்கப்படுகின்றது ஆடை அழித்து பார்த்தால் சுபகாதம் தான் அந்த ஆட்டுக்குள்ளால் பெரும் முள்ளுதனை கண்டார்கள் உமர்ந்தது அழுதார்கள் முழு உலகத்துக்கும் ஒரு ஒரு செய்தியை அனுப்பினார்கள் அதற்கு அமர்பினா மிக முக்கியமான தாவாக உடனடியாக செய்தி அனுப்பினார்கள் ஏற்பாடு பண்ணுங்க உணவுடைய ஏற்பாடு பண்ணுங்க செல்வாக்குடைய ஏற்பாடு பண்ணுங்க முழு செல்வாக்கு மதீனாவை வந்து சேர்ந்தடையல்ல இரவு நேரம் செல்ல செல்ல உமர்லாஹுடைய கனவில் தோன்றினார்கள் அன்பானவர்களே நமக்கு இஸ்லாம் தேவர் அனைத்து சகாபாக்களும் இஸ்லாத்தை விரும்பி வந்தார்களே ஆனால் உமர் ரவி அல்லாஹு வந்து இஸ்லாம் விரும்பியது உமரை அனைவரும் விரும்பி வந்தார்கள் நினைத்தேன் புத்திசாலி என்கிறேன் இந்த பிரச்சனைக்குரிய தீர்வு எங்கிருந்து வருகின்றது எதனால் வருகின்றது என்பதை நீங்கள் வழிகாட்டாமல் அன்பவர்களே நேசத்துக்குரியவர்களே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது நோயாக இருக்கலாம் அது லேசான ஒரு தலை இருக்கலாம் அது நாம் பாதையில் நடந்து செல்லும் நமது கால தட்டுப்படுவதாக இருக்கலாம் கண்ணீரத்துக்குரியவர்களே அன்பானவர்களே நேசத்துக்குரியவர்களே இஸ்லாம் கூறக்கூடிய குரானில மிகச்வான சிற்சி மிக தெளிவான வழிகாட்டில் முழு உலகத்தை பார்த்தோம் அல்லா செல்லக்கூடிய செய்தி பிரச்சனைகள் தனிப்பட்ட வாழ்க்கை சமூக வாழ்க்கை உலகளாவியும் தீர்வு வகரவக பூமியிலும் தரையிலும் கடலிலும் பிரச்சினைகளா நெருக்கடிகளா குழப்பங்களா உரிமைகள் பறிக்கப்படுகின்றதா கண்ணியமின்மையாக நடக்குகின்றார்களா நிச்சயமாக சத்தியமாக மக்கள் அவர்களுடைய தரத்தால் தேடிக்கொண்ட வினையாகும் இளானவர்களே அன்பானவர்களை அல்லாஹின் நல்ல எந்த சமூகத்தில் எந்த கோத்திரத்தில் எந்த நாட்டில் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யப்படுவோம் அதுதான் பிரச்சனைகளுக்கு உண்டான முதல் காரணம் பாவங்கள் பாவங்கள் அது பெரும் பாவம் மட்டுமல்ல மேலானவர்களே பாவங்கள் தொடக்கம் சின்ன சின்ன பாவங்கள் தொடக்கம் நாம் செய்கின்ற தவறுகள் குற்றங்கள் தான் நெருக்கடிக்கும் கவலைக்கும் அனைத்து சோதனைகளுக்கும் காரணம் கூறும் பொழுது கூறுகிறார்கள் இரண்டு இரணம் என்பது சாப்பாடு மட்டுமல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் சூரமாகின்றதா சந்தோஷம் பறிக்கப்படுகின்றதா கவலைகள் நிரம்புகின்றதா ஒரு மனிதனுடைய செல்வ செழிப்புகள் குறைபடுகின்றதா தொழிலில் குடும்பத்தில் சமூகத்தில் நெருக்கடிகள் வருவதற்கு அடிப்படை காரணம் தெளிவாக கூறினார்கள் செய்யக்கூடிய பாவம் தான் ஆபத்தாக உருவெடுக்கின்றது காற்றாக உருவெடுக்கின்றது சுனாமியாக உருவெடுக்கின்றது உரிமைகள்ார்கள் கண்ணியன்பவர்கள எனக்கு தொழுகைக்கு நின்றிருக்கிறார்கள் யார் ஈருல தலைவர் அவருடைய பார்வையை அல்லா பரிசுத்திருக்கிறார் முதல் சுபகுடைய முதல் ரசா நபியவர்கள் தொல்வித்தார்கள் பின்னால் இருப்பது எங்க நடக்குது மசிதும் எங்களுக்கு தெரியும் அது சொர்க்கத்துடைய பூங்கா என்று கூறினார் சொர்க்கத்துடைய பூமி அந்த பூமியில் நதியவர்கள் நீண்டிருக்கிறார்கள் எதற்கு சுபகுடைய தொழுகையை தொழில் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் உத்தம சகாவல் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகாவாக்களும் சொர்க்கவாதிகள் குரான் சாட்சி அந்த கண்ணியமான சொர்க்கவாதியான சகாபாக்கள் பின்னால் நீண்டிருக்கிறார்கள் முதல் ரகத்தை தொழில் தரூதா இரண்டாவது ரக அன்பவர்களை நான் நினைக்கின்றேன் ஓடுகிறார்கள் ஆரம்பித்து செல்லக்கூடிய தர்ணத்தில் சொர்க்கத்துடைய பூமியில் நின்றிருக்கும் ரசூலுங்களா சகாக்களை பின்னால் வைத்து தொகுதிக்கும் ரசூலுங்களா குரான் ஏற்றி வைக்கப்பட்ட ரசூலுங்களா இரண்டாவது குரான் நபியவர்களுக்கு சிக்கு சென்றது முயற்சித்தார்கள் ஆண் வாயிலைக்குள்ளால யாரு ரசூல மற்றெங்கும் நபையில் யாராக இமாவாக அன்பானவர்களே நேசத்துக்குரிய அல்லாவி நல்ல நிறையவர்கள் முயற்சி செய்தார்கள் ஆனால் வாயான வரல தொழுவிட்டார்கள் இரண்டாவது ரகத்தை தலாம் கொடுத்த ரசூல்வா சல்லு தலாம் கொடுத்த கணம் கூறார்கள் என்ன நேர்ந்திருக்கிறது என்ன நேர்ந்திருக்கிறது அதிகமான மக்கள் செல்றாங்க அந்த வார்த்தைக்கு விளக்கம் எழுதக்கூடிய உணமாக்கல் கூறுகிறார்கள் நபியவர்களுடைய நோக்கம் அந்த ஒருவருடைய ஒருவரை வைத்து பலரை நாடினார்கள் ஒருவர் தான் இந்த நோக்கமாக கொல்லப்பட்டார் ஒருவரை பார்த்து நபியவர்கள் கூறினார்கள் என்ன நேர்ந்திருக்கின்றது நான் நபி தொழுவிக்கிறேன் குரான் சிக்கான் தடமாறுகின்றது என்றால் இதற்குண்டான ஒரே ஒரு காரணம் அனைவரும் அல்ல ஒருவர் வந்திருக்கிறீர்கள் ஒரே ஒருவர் ஒரே ஒரு மனிதர் வந்திருக்கிறேன் எவ்வாறு வந்திருக்கிறேன் தெரியுமா தினா இல்ல விபச்சாலம் அல்ல போதை அல்ல கொலை அல்ல அசூலியம் அல்ல ஒருவர் இந்த விடயத்தில் புது புதுவுடைய விடயத்தில் தலைவர பூர்த்தியாக புது செய்யாமல் தஸ்தீர் கட்டி தொண்டிருக்கிறார் அவர் புதுவில் செய்த ஒரே ஒரு பொதுப்போக்கு إنك القرآن <سؤال> ورؤوذي بيتم صدى آخرين تشيئاً دعوه نلعنا قنية السكورية واركالي أنبار واركالي نيسة السكورية واركالي اللهم للذي ياركالي منيداً منوك كوريا وارد فرشن اليوم نجي يواغي إذا كنت في نعمة إذا كنت في نعمة فرعيها فإن الظلوبة غيل النعم وحطها بتاعتي رب العباد உனது பார்வையில் சிறிதாக இருக்கலாம் அல்லாஹுடைய பார்வையில் நீ அல்லாஹுடைய கட்டளையை புறக்கணிக்கின்றாய் பெருமையாக நடத்துகின்றாய் பாவத்தை பயந்து கொள் என்று அல்லாமல் எச்சரித்தார்கள் அன்பானவர்களே நல்ல ஆபத்தானது வாழ்க்கை இருக்கக்கூடிய செல்வ செழிப்புகளை பறித்து விடும் செல்வ செழிப்புகளை எரித்து விடும் இந்த நமது வாழ்க்கை மட்டுமல்லி அதை சொல் குதிசி ரசூல்ல செய்கிறாங்க அந்த ஒரு பாவத்தனால் ஒரே ஒரு பாவத்தினால் சில நேரம் ஏழை பரம்பரைகளை அந்த பாவம் பாதித்து விடும் என்றார்கள் கன்னியத்துக்குரியவர்களை அன்பானவர்களை இதனால் படிங்க வரலாறு ஒளிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பகுதி இருக்கிறது கடைசி பகுதி மாதா காலாணி சஹாபா மௌலானா யூசுப் ரஹமத் ஒரு லட்சத்தி சஹாபாக்களுடைய ரகசியத்தை பேசுறாங்க ரகசியத்தை பேசுறாங்க சகாபாக்கள் எப்படியாப்பட்டவர்கள் நிம்மதியாக செல்ல செல்லக்கூடிய அனைத்து யுத்தங்களிலும் வெற்றியையும் கனிமத்தையும் மகிழ்ச்சியையும் வாழ்க்கையில் பெறுவதற்குண்டான ரகசியம் என்ன இல்லாதவர்களே ஆழவான பாடம் எப்படி செல்றாங்க நான் செல்லல்ல சகாபாக்களுடைய வெற்றிக்கு நான் பதில் செல்லல்ல அந்நியவர்கள் சகாபாக்களுக்கு எதிரியாக இருந்த அந்த எதிரிகள் இவர்களுடைய வெற்றிக்கு ரகசியமாக இதை கூறினார்கள் அன்பானவர்களே சகாபாக்களுடைய வெற்றிக்கு ரகசியம் இதுதான் எனக்கு ஞாபகம் ஹெரக்கல மண்டல் ஹெரக்கல ரோனுடைய மண்டல் மூணு லட்சம் படையோட வந்து முப்பதாயிரம் சஹாபாக்களை எர்மூக்களை சந்திச்சு மூன்று லட்சம் முப்பது ஆயிரம் தகவாக அதில் இருந்தால் அதை நாளிகளும் இஸ்லாத்தை ஏற்று ஹசான் கோத்திரத்தினர் மாத்திரம் இஸ்லாத்தை ஏற்காமல் இருந்ததனால எர்முக்குடைய யுத்தத்துக்கு இவர்களும் பங்கெடுத்திருந்தார்கள் இந்த அரேபிய வம்சத்தில் இருந்த தலைவர் ஜபலட்சி ியர்கள இருக்கிறது மூன்று லட்சம் எதிர்க்க வேண்டியது முப்பது ஆயிரம் முப்பதாயிரம் இன்றைய களத்தில் இந்த முஸ்லீம்களை இந்த அரேபியர்களை நாம் வென்று விடலாம் மூன்று லட்சம் பலம் யுத்தத்துடைய ஆரம்பத்தில் ரோமியர்களும் அரேபியர்களும் போதாம அரேபியர்களும் அரேபியர்களும் போது எதிர்முடையில் இருக்கக்கூடிய அரபி வம்சம் கோத்திரத்தினையும் கூப்பிடுங்க எத்தனை நபர் அறுபதாயிரம் எதிரிகள் வந்தார்கள் அறுபதாயிரம் நாம் நினைக்கின்ற அமர் பின் ஆ அந்த படையுடைய தலைவராக இருந்தார் கூர்னார்கள் அமர்த்த எனக்கு முப்பதாயிரம் சகாவாக்கள் அவசியம் கிடையாது எனக்கு முப்பதாயிரத்துல முப்பது மிகப்பெரிய வீரர் அறுபதாயிரம் பேரை எதிர்கொணும் அறுபதாயிரம் பேர்கள் முப்பது பேர் எப்படி எதிர்க்கிறது நபியவரை வளர்த்த புள்ளனாங்கி வைப்பான் அப்படியாப்பட்ட புத்தம மக்கள் இருக்கிறாங்க முப்பது பேரு தாங்க அமர்ந்து நாள் செங்காங்க முக்கியமான சகாவாக்கள் தர உங்களுடைய வேண்டுகோளை இனங்கள் உங்களுடைய விருத்தம் பிரகாரம் அறுபது ஆயிரம் அந்த காலத்துல மிகப்பெரிய திருடன் முப்பது சஹாபாக்களுடைய பேரை பட்டியலிட்டார் முப்பது பேர் வெளியாகினா அறுபதாயிரம் பேர் எதிர்க்க வீரானவர்களே அன்பானவர்களே நீண்டிகளை முப்பதாயிரம் பேர் எதிர்த்தார்கள் காலையில யுத்தம் ஆரம்பமாக அசனுடைய நேரம் சகாபாக்கள் பயந்தாங்க இரண்டாவது படையெடுக்க பார்த்தாங்க அபு சப்தியான் தென்னார் அமர்வு ஆக பார்த்தீங்க முண்டாவீங்க காலில் போயிருக்கிற வருவார் நிச்சயம் சுஹானந்தா சூரியன் மறைய நெருங்குது சூரியன் மறைய நெருங்குது மேலாக மேலோங்க இருந்த தூசிகள் அமைதி அடைந்து சகாவாக்கள் பார்க்கிறாங்க நடந்த யுத்தத்தில் எதிரிகளுடைய கொடி அணிக்கப்படுது முஸ்லீம்களுடைய கொடி உயர்த்தப்படுது கஷ்மீர் சென்றாங்க முப்பதாயிரம் பேர் அறுபதாயிரத்தை வெற்றி கொண்டாங்க பொருளோட திரும்பி வந்தாங்க மேலான கண்ணி இந்த யுத்தம் முடிவடைய இந்த யுத்தம் முடிவடைய அந்த யுத்தத்துடைய தளபதி மன்னன் ஒரு கேட்டார் இந்த வெற்றிக்கு ரகசியம் என்ன அந்த ஒரே ஒரு மனிதன் அம்மன் அம்மன் அவர்களிட கண்ணியக்கு இந்த உயர்வுக்கு இந்த வழக்கு ஒரே ஒரு காரணம் அவர்கள் குற்றங்களில் தொடர்பு பெறாமல் இருப்பார்கள் பாவங்களை விட்டு ஒதுங்கி நடப்பார்கள் பாவத்தை தணைந்து நடப்பார்கள் பாவத்தை விட்டு விட்டுங்கி நட குற்றங்கள் நடக்கும் பொழுது அதை அழகான முறையில் சீர்த்திருத்துவார்கள் குற்றங்களோ பாவங்களோ அவர்களுக்கு மத்தியில் ஒரு நாளும் நடைபெறாது மேலான கண்ணியத்துக்குரியவர்களே அன்பானவர்களே நேற்றத்துக்குரியவர்களே பாவங்கள் பாவங்கள் எந்தளவு உயர்ந்த சமூகமாக இருந்தாலும் எந்தளவு உயர்வான குடும்பமாக இருந்தாலும் எந்தளவு படித்த மனிதனாக இருந்தாலும் மேலானவர்களே எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பாவம் வந்தால் நிச்சயமாக சத்தியமாக அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுவண்டிகளை எல்லாம் உயர்த்துவார் அல்லா நம் அனைவரையும் பாதுகாப்பானோ பைசுல் முகஜத்துடைய தாவியை எடுத்த அந்த முதல் இரவு என்ன படித்து தந்தாங்க எங்களுக்கு என்ன படித்து தந்தாங்க எடுத்தாங்க தாவியாங்க தொழுதாங்க அந்த ராத்திரி வைத்து முக்தத்துல தரித்தாங்க வைத்துல சுஜூ தரித்தது உமர் தலையை தூக்கினாங்க கேட்டாங்க எதற்காக இவ்வளவு கண்ணீர் உமர் நதியா கண்ணீரை தொடர்த்து கொண்டு ஒரு வார்த்தையை நவையிட கேட்டு இதை அல்ல இந்த சாவிய இந்த உண்மத்துல இன்னும் ஒரு விடுத்தம் அந்நிய மக்களுடைய கை இந்த சாவியை ஒப்படைச்சிருவாங்க சாவாக்களுக்கு கவலை இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இவ்வளவு சிரமப்பட்டோம் மறுபடுத்தம் போகுதியும் போகும் அதற்குண்டான காரணம் உங்களுக்கு துன்யாவுடைய மோகம் வரும் துன்யாவுடைய மோகம் வந்ததுனால உங்களுக்கு மத்தியில பாவம் அதிகரிக்கும் பாவம் அதிகரிக்கும் பாவம் அதிகரிக்கும் பொழுதே அல்லா அந்த சாவியை அந்நிய மக்களுடைய கையில் ஒப்படைத்திருவான் என்றாங்க மேலான கண்ணியத்துக்குரியவர்களே அன்பானவர்களே நேசத்துக்குரிய அல்லாகவே நல்லே அல்லாக அஞ்சு நேரம் சொல்லுட்டேன் செய்யறோம் ஆனா சுபாணல்லா வாழ்க்கையில நடக்கிற பாவங்கள்ல கொடுப்போக்காக இருக்கிறோம் மேலானவர்களே சிந்த பாருங்க பாதையில நடந்து சென்றான் எனது பார்வைய கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறேன் வெற்றி சமூகத்துடைய வெற்றி பாவங்களுக்கு பாவங்கள் இருக்கும் நிச்சயமாக மேலானவர்களே பாவங்கள் இருக்கும் பொழுதே அல்லா விமோசனத்தை நசீவாக்க மாட்டார் வெற்றியை இதனால தானோ எனக்கு யாரும் ஒரு சகாபி வந்து கேட்டார் வணக்க காலியாக மாறணும் என்ன செய்யணும் யார் மிகப்பெரிய நன்மை எடுத்து நான் சுருக்கத்துல மிகவும் உயர்ந்த அந்தத்தை பெறணும் என்ன செய்யணும் யார் சூழல் தான் செல்லெல்லாம் இந்த இடத்துக்கு சல்லி செலவையுங்க செல்லல்ல ஹச்சிக்கு போங்க செல்லல்ல உண்டாசை செல்லல்ல இரவு ஹயாத்தாக்குங்க செல்ல இந்த மாறுவதற்கு நோம்பல்ல ஒன்று வாழ்க்கையில பாவங்களை பயந்து கொள்ள பாவங்களை தவிர்ந்து கொள் மிகப்பெரிய மிகக்கசாலியாக அத்துக்குரியவர்களே அன்பானவர்களே மேசத்துக்குரியவர்களே இன்றே கவலையான விஷயம் செய்தி எனக்கு உங்களுக்கு அனைவருக்கும் பாவம் என்றால் வட்டியை விளங்கி இருக்கிறோம் வட்டி பாவம் பொய் பாவம் கொல பாவம் அவதூறு பாவம் சிற்கு பாவம் ஒரு சில விடயங்களை பாவமாக விளங்குறோம் ஒரு சில விடயங்களை பாவமாக விளங்கி தவிர்ந்து நடக்கிறோம் ஆனா இத்தனையோ இத்தனையோ சமூகங்களை அழித்து சமூகங்களை அழித்து மோசமான கொடூரமான பாவங்கள் நாம் அறியாம வாழ்க்கையில பல நூறு நடக்குது பல தெளிவாக கூறி நாம் மேலானவர்களே கவலையோட செல்றேன் அமானிதமாக இடுங்க இந்த நாட்டில் பார்க்கிற ஒரு கவலையான செய்தி இந்த மஸ்தல்ல மஸ்திகள்ல கதிரையில தொழக்கூடிய வீதாசாரம் அதிகரிக்கிற எங்க நாட்டில குறிப்பாக எங்கட நாடு குறிப்பாக எங்க நாடு நிலானவர்களே அன்பானவர்களே அல்லாவின் நல்லடியார்களே கதிரையில தொழுறது கதிரையில பரல தொழுறது பரல தொழுறது நாங்கள் அனைவரும் தேசமாக நினைக்கிறோம் நினைக்கிறோம் தொழுகையை விடுகிறது எவ்வளவு பெரிய பாவமோ தொழுகிறத விடுகிறத எவ்வளவு பெரிய பாவமோ அதே போன்று தொழுகைக்குள்ளான செயலம் பொது போக்கு இருக்கிறேன் அது மிகப்பெரிய ஆபத்து மேலானவர்களே மிகப்பெரிய ஆபத்து மிகப்பெரிய ஆபத்து எவ்வளவு ஆபத்து மேல் நாங்கள் தொழுகைக்குள்ளாக கண்மூடித்தனமாக நடக்கிறது நபியவங்க தொழுகைக்குள்ளால் இருந்த ஆரம்பமாகும் என்ன யார் சூழ்நா தொழுகைக்குள்ளாலயா சென்னாங்க ஒவ்வொரு பொதுபோக்காக சிந்தனை இல்லாம சொல்லுவாங்க அண்ணாவுக்கு ஆக விருப்பமான தருணம் இந்த சுஜூத் கூட அற்பமான வியாபாரத்தை யோசி கொண்டிருப்பாங்க எனக்கு வியாபாரம் அவர்களே ஒரு தருணர் நீங்க பொது போக்காக ஒரு மனிதன் செய்யற பொது போக்கான சுஜோதுக்கு கிடைக்கக்கூடிய சோதனை அதனுடைய தற்க ஒரு ஊருக்கு பிரிச்சு கொடுத்தா ஊரை விட மிஞ்சி பைத்திருவேண்டாங்க ஒரு ஊரையே அழிக்க கூடிய அளவுக்கு பொது போக்காக அப்துல்லாஹின் அறிவாயர் சூரத்து மோதினாங்க எல்லாரும் எல்லா சகாபாக்களும் சுஜூத் செய்ய ஒரு வயசான மனுஷன் அவருக்கு கஷ்டமாக இருக்கு ஆனா அந்த சுஜூத செய்யாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு கஷ்டம் இல்லை செய்யலாம் முடியும் சுஜூத செய்யல மண்ணி மண்ணுறப்படிய தூக்கி நெற்றில வைச்சா இது எனக்கு போதும் என்று செல்வன் தான் சென்றாங்க அந்த வயோதிபர கண்டேன் அவர் முருத்ததாக ஊத்தாகிறார் அவர் முருத்ததாகிறார் அது கத்திய விட கூர்மையானது தனிவர தொழுகையை நிலைநாட்டினோம் என்றால் சொற்கள் நாம் பொதுப்போக்காக நிலைநேற்றோம் என்றால் முசல்லி அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக வருகே அன்பான வருகையிலே கடைசியாக செல்ல வரக்கூடிய விடயம் இந்த நாட்டுல சொல்லூடிய வீராசாரம் அதிகரித்துக் கொண்டு வருது நதியவர்களும் சரி சகாபாக்களும் சரி உயிர் போகக்கூடிய தருணத்தில் கூட மத்திக்குள்ள கதிரை பயன்படுத்தின வரலாறு கிடையாது கதிரை பயன்படுத்தின வரலாறு கிடையாது அப்ப என்ன சிறை கதிரை வச்சிருக்கிறாங்க அன்பானவர்களே இந்த ஹதீச வச்சு தான் இந்த ஆய்வை வைத்து தங்களுக்கு பாதிக்காமல் பூமியில் அமர்ந்து சொல்வது தான் தங்களம் மிக முக்கியமான தேவைகள் இருந்தால் உணமாக்கல் அனுமதியோட உணமாக்கள் வழிகாட்டல்களோட நிபந்தனைகளை பேணி மசிதுக்குள்ளான கதிரை பாவிப்பதை உணமாக்கள் தெளிவாக எழுதிருக்கிறாங்க மேலானவர்களே ஜெம்யா நமது நாட்டு உணவாக்களுடைய மிகப்பெரிய தேவை கதிரையில் எவ்வாறு சொல்ல வேண்டும் என்று அனைத்து பள்ளிகளுக்கும் இதனுடைய தெளிவு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது மச்சிதுடைய இதனுடைய தெளிவாக மீதானவர்களே தொழுகையில் செய்யக்கூடிய பொதுப்போக்கு அது மிகவும் ஆபத்தானது மிகவும் ஆபத்தானது பொதுப்போக்காக தொழுவாக்கிறார்கள் பொதுபோக்காக சொல்லாம தொழுகையை பயபக்தியோட செல்வோம் உள்ள விளக்கத்தையும் சுமந்த சஹாபி அல்லவா அவருக்கு டாக்டர் செல்லிருந்தார் ஒரு வைத்தியர் சென்னார் இவ்வளவு பார்த்து நீங்க பூமியில சுஜித் செய்யாதீங்க நோயின் காரணமாக நான் உங்களுக்கு வைத்தியம் செய்கிறேன் உங்களுடைய கண் பார்வையை பாதுகாக்க வைத்தியம் செய்கிறேன் இழத்துகிறேன் உலகத்தில ஒரு குண்டனாக வாழ்ந்து செல்கிறேன் ஆனால் வாழ்க்கையில சுஜூதை விடுவாட்டேன் என்று சுஜோத் செய்தார்கள் சுகானந்தா ரெண்டு கிழமை ரெண்டு மாசம் போகல அவ்வளவு சிறந்த சகாபி கண் பார்வையில் இழந்துட்டாங்க சகாபாக்களுக்கு கவலை ஏன் ஒரு ஆண் விளக்கம் இருக்கு அந்த விளக்கத்தில் இருக்கிறது நதியோங்க அம்மா எங்க போய் எடுக்கிறது அழுதவங்க பல சஹாவாக்கள் விமர்சனம் செஞ்சாங்க இது அப்பா சதவியலா வந்தோம் ஒரே ஒரு கதை சென்றாங்க மண் தரக்கல் இல்லா விஷயங்கள் மண் விஷயத்தை இழப்பார்களோ ஒரு கஷ்டத்தை செய்வார்களோ அல்லா அதுக்கு பன்மடங்கு ஆபத்தை கொடுக்காமல் மர்ணமாக்க மாட்டார்கள் என்றார்கள் மேலவர்களே அன்பானவர்களே தொழுகையுடைய விடயத்தில் மிகவும் கவனம் செலுத்துங்க அதில் விசேஷம் ரகசியமான பாவங்கள் நல்ல மக்களாக வாழ்ந்தோம் என்றால் மேலானவர்களே அழகான சுவண்டியான நிம்மதியான சூழலை எல்லாம் உண்டாகி தருவான் எனவே அல்லாஹான பாவங்களையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தோக்கி செய்வானாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நமது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இஸ்லாமிய உமாவுடைய பாவங்களை மன்னித்து ரபே ரஹ்மான இறக்கத்துக்குரியவனே தவறிழைத்தவர்களாக கையெழுந்திருக்கிறோம் யாருலா குற்றம் உழைத்தவர்களாக கையெழுந்திருக்கிறோம் யாருலா எங்களது அனைத்து விதமான பாவங்களையும் மன்னிச்சிருந்தா எங்களுக்கு ஹிதாயத்தன சீவாக்கியால் தான் ஈமானுடைய வெளிச்சத்த நசீவாக்கியால் தான் ஈமான்டைய சுவைய நசீபாக்கியால் தான் யார்லா ரபே ரஹ்மானே பாவங்களை விட்டு தவிர்ந்து நடக்கிற அந்த ஆற்றலை நசீவாக்கியால் தான் பாவங்கள்ல சிக்க வெச்சு ஆனவர்கள் யாருந்தா அற்பரானவர்கள் யார் தான் விலகீனமானவர்கள் யார்லாம் பெரும்பான்மை சமூகத்தோட வாழக்கூடியா எங்க விடயங்களோட இனத்திரியா பாவங்களுக்கு எங்களது குழந்தைகளையோ முஸ்லிம் மக்களையோ முஸ்லிம் உம்மாவையோ சோதிச்சு விடாதையா நாம் செய்கிற பாவத்தினால சோதிச்சு விடாதையா இருந்தா ரபி ரஹ்மானின் நிலைமைகள் அனைத்தையும் சீராக்கியா நிலைமைகள் அனைத்தையும் சீராக்கியால்தான் குறிப்பாக யாழிங்கெல்லாம் முஸ்லீம்கள் சிரமத்தோட கஷ்டத்தோட கண்ணீரோட வாழ்றாங்களோ அந்த மக்களுக்கு நீ உதவியாளனாக நீ பாதுகாவலனாக நிலைமைகள் அனைத்தையும் சீராக்கியாள வகாஹரு தார்